அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலே தேசி மாணவர்கள் இந்த சிந்தனை தலைப்பு நம்பிக்கை சொல்கிறபடியே மனிதர்கள் செயல்படுவார்கள் என்று எதிர்பார்ப்பது நம்பிக்கை நம் முன்னால் ஒருவர் எப்படி நடந்து கொள்கிறாரோ அப்படியே நாம் இல்லாத போதும் நடந்து கொள்வார் நம் முன்னால் பேசுகிற மாதிரியே நம்மை பற்றி முதுகுக்கு பின்னும் பேசுவார் என்று எதிர்பார்ப்பதே நம்பிக்கைக்கான ஆதாரம் நாம் ஒருவர் முகத்துக்கு எதிரே எப்படி நடந்து கொள்கிறோமோ அதுவே நிஜம் என கருதுகிறோம் அது பிறழ்கிற போது ஏமாற்றமும் எரிச்சலும் ஏற்படுகின்றன உலகத்தின் மீதே விரக்தியும் வெறுமையும் ஏற்படுகின்றன நாம் எல்லோருமே வசதியாக ஒன்றை மறந்து விடுகிறோம் நாம் என்ன செய்தமோ அதுதான் நமக்கு திரும்பி வருகிறது நாம் எங்கேயோ நம்பிக்கையுடன் நடந்திருந்தால் நம்மிடமும் மற்றவர்கள் நம்பிக்கையுடன் நடப்பதை பார்க்க முடிகிறது அது தொடர் சங்கிலியால் பின்னப்பட்டிருக்கிறது நம்பிக்கை கொடுக்கும்போது அதை நழுவ விடுபவர் நம்பிக்கே தோற்கடிக்கிறார் ஆம் நம்பிக்கை என்பது தன்னுடைய ஆற்றல் மீது மதிப்பு வைக்கின்ற ஊக்கத்தின் கண் ஊற்றெடுப்பது தன்னால் இயலும் என்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி செயல்படுகின்ற உற்சாகத்தை ஊட்டுவது சிந்திப்போம் செய்யும் செயலை நம்பிக்கையுடன் செயல்படுத்துவோம் நன்றி